ஓங்கி உலகலந்த உத்தமன் என்ற ஆண்டாள் திருப்பாவையில் பகவானை உத்தமனாகக் கொண்டாடுகிறாள் மனிதர்களிலே அதமன் மத்தியமன் உத்தமன் என்று மூவகைப்பட்டவர்கள் உண்டு அதமன் தான் வாழ்வதற்காக பிறரைக் கெடுப்பவன் மத்தியமன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழவிடுபவன் உத்தமன் தான் கேட்டாலும் தனக்கு கெடுதல் நேர்ந்தாலும் பிறர் வாழ வேண்டுமென்று உழைப்பவன் மனிதர்களிலேயே உத்தமன் என்றால் பகவான் புருஷோத்தமன் நம் அனைவரும் வாழ வேண்டும் என்றே எப்போதும் நினைப்பவன் அதற்காக அவரேதானும் கெட்டுப்போனாரா என்றால் இல்லை ஆனால் அதற்காக தன்னுடைய பூர்த்தியையும் சுவாதந்திரத்தையும் குறைத்து கொண்டுதான் உத்தமர் கோயிலில் திருக்கரம்பனூரில் உத்தமனாக சேவை சாதிக்கிறார் திருத்தலங்களிலே அடுத்து திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோயில் பகவான் இங்கே உத்தமனாய் புருஷோத்தமனாக எழுந்தருளி இருக்கிறார் வைகுந்தத்தில் இருக்கும் தன் தன்மையை குறைத்து கொண்டு நாம் கொடுப்பதற்காக ஏங்கி காத்திருக்கிறார் இவரை திருமங்கையாழ்வார் பாடும்போது பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தண்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை என்று பாடுகிறார் பகவான் இவ்வூரில் ஒரு மரவடிவத்திலேயே காட்சி கொடுத்தானாம் கதம்பமெருமென்றும் கூறுகிறார்கள் பிரம்மா பகவானைக் குறித்து தவம் புரிந்தார் நான்முகனின் பக்தியை பரீட்சித்து பார்ப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் இந்த தலத்தில் ஒரு மரமாக உருக்கொண்டு நின்றார் பிரம்மாவோ உண்மையான அன்போடே தன் கமண்டலத்திலிருந்தும் தீர்த்தத்தால் அம்மரத்திற்கே திருமஞ்சனம் செய்தார் பகவானை வேண்டினார் உடனே பெருமான் காட்சி கொடுக்க அதே சயன திருக்கோலத்தில் இன்றும் திருக்கரம்பனூரிலே சேவசாதிக்கிறார் கதம்பனூர் பகவான் கதம்ப மரமாக இருந்தது மருவிக்கரம்பனூர் என்று ஆகியிருக்கலாம் பக்தனான பிரம்மாவும் இந்த திருத்தலத்திலேயே கூடவே கோயில் கொண்டுள்ளார் அவர் சன்னிதானத்தில் அவருடைய தர்ம பத்னியாய் நாமகள் என்று போற்றப்படும் சரஸ்வதி தேவியும் எழுந்தருளி இருக்கிறாள் ஆகப் பெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் இருவருக்குமே இத்திருக்கோயிலுக்குள் சந்நிதிகள் உண்டு இத்திருக்கோயில் ஸ்ரீரங்கத்துக்கு வெகு அருகிலேயே ரையில் உள்ளது பல பேருந்துகளும் இக்கோயிலைக் கடந்துதான் செல்கின்றன இது பொதுவாக பிச்சாண்டார் கோவில் என்று வழங்கப்படுகிறது அதன் பின்புலத்தில் ஒரு சரித்திரமுண்டு பிரம்மாவனுடைய தலையை பரமசிவனார்கெல்ல பிரமனின் கபாலம் அவர் கையில் ஒட்டிக்கொண்டது அந்த பிக்ஷா பாத்திரத்தில் யாரேனும் பிச்சையிட்டால்தான் அது நிறைந்து வெடித்து இவருக்கு விமோச்சனம் கிட்டும் ஆங்காங்கு சென்ற சிவபெருமான் இத்திருத்தலத்தை அடைய இங்கெழுந்துருளியிருக்கும் மகாலட்சுமி தாயார் அவருக்கு பிச்சையிட்டாள் உடனே பிரம்மாவின் கபாலம் நிறைந்தது தாயார் பூரணவள்ளி தாயார் என்று பெயர் பெற்றாள் சிவபெருமானின் பாத்திரத்தை பூரித்து நிரப்பிக் கொடுத்தபடியால் பூரணவல்லி தாயார் சிவபெருமானும் இந்த திருத்தலத்தில் கூடவே எழுந்தொருளி உள்ளார் இங்கே பகவான் புருஷோத்தமன் உத்தமன் புஜங்க சயனமாய் கிழக்கு நோக்கி திருமுகமண்டலத்தோடே சயனித்துள்ளார் தாயார் பூரணவல்லி தாயார் தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் பிரம்மா திருமஞ்சனம் செய்தபோது அந்த நீரே இந்த தீர்த்த குளமாக தேங்கிற்றான் விமானம் உத்தியோக விமானம் இங்கே ஓர் மரத்துக்கு தனிச்சிறப்பு இங்கே ஸ்தலவருக்கம் கதலி மரம் விரட்சம் அதாவது வாழை மரம் இத்திருக்கோயிலில் பெருமான் உத்தமனாக எழுந்தருடி இருக்க நிறைய ஜனங்கள் வந்து மூன்று மூர்த்திகளையும் தரிசித்துப் போகிறார்கள் ஒரு பக்தன் மூவரையும் இங்கேயே தரிசித்துக் கொள்ளலாம் சில மாதவம் செய்தும் தீ வேட்டும் பல படிந்தும் உலகில் பரம்பநூல் கற்றும் பயனில்லை நெஞ்சே கரம்பனூர் உத்தமன் பேர் கல் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி ஏதேதோ நூல்களை படிக்க வேண்டாம் திருக்கரம்பனூர் உத்தமனுடைய திருநாமத்தை படி என்று கூறுகிறார் இங்கே பகவான் உத்தமனாக இருந்து சிவபெருமானுக்கும் பிரமனுக்கும் காட்சி கொடுத்தார் ஆண்டுதோறும் கார்த்திகை திருநாளன்று பெருமானும் சிவனும் சேர்ந்தார்போலே வீதி உலா வருகிறார்கள் இப்படி பலவிதங்களில் சிறப்பு படைத்தது திருக்கரம்பனூர் பகவான் சயனத்திருக்கோலத்தில் அடியார்களெல்லாரும் வருவார்களா என்று காத்திருக்கிறான் திருமங்கையாழ்வாருடைய பாஷரத்துக்கு உரை எழுதும் பெரியவாச்சான் பிள்ளை இப்படி கூறுகிறார் வழிக் கரையிலே திருவாசலுக்கு ஒரு கதவிடாதே வந்து கிடக்கிறவனை தன் கோபுரவாசலுக்கு கதவு கூட இடாமல் எந்த பக்தன் எப்போது வந்து சேவிப்பான் என்று எதிர்பார்த்தலோடு பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார் கதவுண்டு ஆனால் பெருமானுடைய திருவுள்ளமாகிற கோயில் கதவில்லாமல் எப்போதும் திறந்து கிடக்கிறது பக்தர்களான நாம் திருக்கரம்பனூர் சென்று திருமங்கையாழ்வார் பாடின உத்தமனை வணங்கினோமானால் பெருமான் திருவுள்ளத்தில் ஆனந்தம் கொள்கிறான் பூரணவல்லி தாயார சேவித்தால் நம் பூர்த்தி ஆகி, பக்தி பெருகி இறைவனுடைய திருவடிகளில் சரணாகதி அனுட்டித்து இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் பேரின்பம் பெற்று வாழலாம் வாரீர்